அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லும் அலிஹ் வசல்லம் அவர்களுடன் நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தோம் அப்பொழுது ஓய்வெடுக்க ஒரு இடத்தில் இறங்கினோம் எங்களில் சிலர் தங்கள் கூடாரத்தை சரி செய்து கொண்டிருந்தனர் சிலர் அம்பு ஏதும் பயிற்சியை மேற்கொண்டிருந்தனர் சிலர் தங்கள் கால்நடைகளை முயத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்லாஹும் அணிஹிவசல்லம் அவர்களின் அழைப்பாளர் ஒருவர் வந்து தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று அழைப்பு கொடுத்தார் நபிசல்லாஹும் அழிஹுவம் அவர்களிடம் நாங்கள் அனைவரும் வந்தோம் அப்போது அவர்கள் எனக்கு முன் இருந்த எந்த நபியும் தான் அறிந்த நல்லவற்றை தன் சமுதாயத்திற்கு அறிவிப்பு செய்வதையும் தான் அறிந்த தீயதை தன் சமுதாயத்தினருக்கு எச்சரிக்கை செய்வதையும் தன் மீது கடமையாக்கிக் கொள்ளாமல் இருந்ததில்லை உங்களின் சமுதாயத்தின் ஈடேற்றம் அதன் முன் அதாவது முன்னோர்களின் நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த சமுதாயத்தின் பிற்காலத்தில் வாழ்பவர்களுக்கு நீங்கள் அறியாத பல விஷயங்களும் வரும் ஒன்றை விட மற்றொன்று எளிதானது என எண்ணும் அளவுக்கு குழப்பு நிலைகள் ஏற்படும் ஒரு சோதனை வரும் அப்போது ஒரு முமின் இதுதான் என் அழிவுக்கு காரணம் என்று கூறுவார் அதாவது அந்த அளவுக்கு சோதனைகள் வரும் அந்நேரத்தில் அவர் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அவர் நரகை விட்டு தூரமாக்கப்படுவதையும் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதையும் விரும்பினால் அவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையிலேயே அவரின் மரணம் அவரிடம் வரட்டும் தனக்கு மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவதையே அவரும் மக்களுக்கு செய்யட்டும் ஒருவர் தன் தலைவருக்கு சத்திய பிரமாண ஒப்பந்தம் செய்து தன் கையின் ஒப்பந்தத்தையும் சண்டை செய்ய ஒருவர் வந்தால் அவரின் கழுத்தில் அடியுங்கள் அதாவது அவரை எதிர்த்து போராடுங்கள் என்று நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள்